அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு நடுவு நன் நன்பொருள் வெகின் குடி பொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும் பிறருடைய பொருளை நாம் கவர வேண்டும் என்று விரும்புவோமேயானால் நினைப்போமே ஆனால் நம்முடைய குடும்பத்தையே கெடுத்து பாபத்தை நிறைய கொடுத்துவிடும் இனி வரக்கூடிய வாழ்க்கையிலெல்லாம் துன்பத்தை அதிகமாக்கிவிடும் ஜெகவீர பாண்டியன்கிற உரையாசிரியர் சொல்லுகிறார் நடுவு அப்படின்னு சொன்ன மன நேர்மைங்கிறார் நேர்மை மனிதனுக்கு பல சீர்மைகளை அருளுகிறது தம் போலவே பிறர் பொருளையும் நிற்கும் செப்பம் உடைமை நடுவு நிலைமை ஆதலால் அதனை உடையவர் அயலார் உடைமையை மயலாய் விழையார் நேரிய நெஞ்சினோர் சீரியராய் திகழ்கிறார் இவருடைய சொல்லாட்சிய எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்கிறதுக்காக தான் அதை சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நாம் படித்ததுதான் அதை அப்படியே அழகாக சொல்லுகிறாரு பிறர் ஆக்கம் கண்டு பொறாமை உருபவன் புல்லன் அதனை கொள்ள கொள்ளன எடுத்துக்கொள்ள இந்த லாலாம் சரியா புரிஞ்சுக்கணும் அதனை கொல்ல விளைபவன் கள்ளன் இந்த புளை நிலைகள் இல்லாதவரே நல்ல மேலோராய் ஞானம் புகழ வருகின்றார் இதெல்லாம் இவருடைய அழகான தமிழ் சொல்ல ஆட்சிகள் ஒரு நூல் சொல்கிறது அழுக்காரலாமை அவன்மை தூய்மை ஒழுக்கம் குடிப்பிறப்பு வாய்மை இழுக்காத நற்புலமையோடு நடுவு நிலைமையே கற்புடைய எட்டு உறுப்புக்கான் சிறந்த மேலோர்களுடைய இயல்புகள் இவை என்னது அழுக்காரில்லாமை தொடங்கி அதாவது பொறாமை இல்லாமல் இருக்கிறது ஆசை இல்லாமல் இருக்கிறது தூய்மையா இருக்கிறது ஒழுக்கமா இருக்கிறது உயர்ந்த நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள குடும்பத்தில் பறக்கிறது பொய் பேசாமல் இருக்கிறது நல்ல மாசில்லாத படிப்பு நடுவு நிலைமை இதுதான் மனிதனுக்கு எட்டு உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த வீரசோழி என்கிற நூலில் அழுக்காரில் இல்லாதவர்கள் நடுவு நிலைமையாளர்கள்ட்ட வெக்காமை என்ற உயர்ந்த பண்பு இருக்கும் பிறர் பொருளை விரும்பாத தன்மை அது மாத்திரம் இல்ல பிறருக்கு மனமோந்து கொடுக்கிற தன்மையெல்லாம் இருக்கும் அதை நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் ராமாயணத்தில பள்ளிப்படை படலம் அப்படிங்கிற பகுதியில கம்பர் அருளி செய்திருக்கிறார் எஃகு எரி செருமுகத்து ஏற்ற தெவ்வருக்கு ஒகினன் உயிர் வளர்த்துண்ணும் ஆசையான் அக்கலில் அறநெறி அகற்றி ஒன் வெக்கிய மன்னன் வீழ்நருகில் வீழ்கையான் பரதன் சொல்கிற சொற்கள் இதெல்லாம் படைக்கருவிகளை வீசும் போர்க்களத்தில் பகைவருக்கும் பயந்து பணிந்தவன் ஆடு மாடு போன்ற உயிர்களை வளர்த்து அவற்றைக் கொன்று தின்னும் ஆசை உடையவன் குறைவுபடாத அதர்ம நரியிலே மிகுந்த பொருளை மக்களிடமிருந்து கவர்ந்து கொள்ள விரும்பும் மன்னன் ஆகியோர் செல்லும் நரகத்தை நான் இப்போதே சேர்வேனாக என் அண்ணனுக்கு நான் துரோகம் எண்ணியிருந்தால் இன்னவாறான நரகத்தில் அழுந்துவேனாக என்று பரதன் இவ்வாறு சபதம் கூறியுள்ளான் அறநெறி நீங்கி ஒன் பொருள் வெஷ்கின் அவன் அரசனாயினும் வரிசை இழந்து நரகில் வீழ்வன் என்பது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது ஈசாவாசியோபனிஷத் சொல்கிறது தேன தியக்தேன புஞ்சிதாஹ மா கிருத கசியஸ்வித் தனம் அதாவது செல்வங்களையெல்லாம் துறந்துவிட்டு பேரின்பத்தை அனுபவிப்பீர்களாக ஒருவருடைய பொருளையும் விரும்பாதீர்கள் மா கிருதஹா கசியஸ்வித் தனம் இதற்கு விரிவான விளக்கங்கள் உபனிஷத்திலே ஆதிசங்கரர் அருவி செய்திருக்கிறார் மேற்கோளாக நாம சிந்திச்சு பார்க்கலாம் இந்த கருத்தை மகாபாரதத்தில் உலூக முனிவர் துரியோதனிடம் சொல்லுகிறார் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்காமல் அறிவில்லாதவர் சொல்வதை கேட்டு நடந்தால் திருமகள் உன்னை விட்டு விலகி போய் விடுவாள் உனது உற்றமும் சுற்றமும் போர்க்களத்தில் சேனைகளோடு அழியும் அப்படின்னு சொல்லுகிறார் இதையெல்லாம் நாம ஆழமா சிந்திக்கிறதுக்காக தான் இந்த கருத்தை பார்த்தோம் இப்போ இதனுடைய பார்க்கலாம் நடுவு நடுவு நிலைமை அறத்தை போற்றி பின்பற்ற வேண்டும் இன்றி இல்லாமல் நண்பொருள் பிறர் அறவழியில் முயன்று அடைந்த பொருளை வெஷ்கின் கவர விரும்பினால் அந்த விருப்ப எண்ணம் குடி அவனுடைய குடும்பத்தை பொன்றி கடை குற்றமும் மேலும் பல தவறுகளை பாபங்களை ஆங்கே அப்பொழுதே தரும் செய்துவிடும் நடுவு நிலைமையாகி அறத்தை போற்றி பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பிறர் அறவழியிலே முயன்று அடைந்த பொருளை கவர விரும்பினால் அந்த விருப்ப எண்ணம் அவனுடைய குடும்பத்தை கடை செய்து மேலும் பல தவறுகளை அப்போதே செய்துவிடும் நடுவு இன்றி வெக்கின்